வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனாம் பிறர் தவறுகளை தேடி திரியாதே ஆம் பிறர் தவறுகளை தேடி திரியாதே என்கிறார் நபிகள் நாயகம் நன்றி வணக்கம்